வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் மயோன் ஏரிமலை வெடித்ததில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் 1884- எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆக்ஸ்ஃபோர்ட் ஆங்கில அகராதியின் முதல் பதிப்பு வெளியானது 1893- எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது அசையும் படங்கள் எடுப்பதற்கு தேவையான ஸ்டுடியோவை நியூ ஜெர்சியில் கட்டி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யா ஜூலியன் நாட்காட்டியிலிருந்து கிரிகோரியன் நாட்காட்டிக்கு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தை பிரிட்டன் அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடா நாட்டின் லேபர்டார் பகுதியில் உள்ள ஹேமில்டன் நதிக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களை நினைவாக சர்ச்சில் ரிவர் சர்ச்சில் ஆறு என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்த நிலையில் ஈரானின் மத தலைவர் அயத்துல்லா கொமெயனி அவர்கள் டெஹ்ரான் திரும்பினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நேபாள மன்னர் ஞானேந்திரா அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் கொலம்பியா விண்வெளி ஓடம் தனது பதினைந்து நாட்கள் விண் பயணத்தை முடித்துவிட்டு கென்னடி விண்வெளி மையத்தில் தரையிறங்குவதற்காக திரும்பி வரும் வழியில் வெடித்து நொறுங்கிய கொடூர விபத்து நேர்ந்தது விண்வெளி ஓடத்தின் இறக்கை மேல் பதிக்கப்பட்டு இருந்த நுரை பஞ்சு படலம் பீய்ந்து வெப்பக்காப்பு ஓடு ஒன்றின் மேல் மோதி அதனை உடைத்ததாம் அதனால் புவி மீளும் போது ஏற்படும் வளிமண்டல உராய்வு வெம்மையை தாக்குப்பிடிக்க இயலாமல் விண்வெளி ஓடமை சிதைந்து சின்னபின்னமாகி வெடித்து சிதறியது கொலம்பியாவின் இருபத்தி மற்றும் இறுதி பயணமாக இது அமைந்தது இதில் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எமிலியோ செக்ரே நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு போரிஸ் எல்சின் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கிளின்டன் டேவிசன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வார்னர் ஐசன்பர்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் விப்பிள் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வானம்பாடி யோகராஜ் வில்லிசை கலைஞர் நாடக ஆசிரியர் நடிகர் மற்றும் மேடை பாடகர் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்பனா சாவ்லா விண்வெளி வீராங்கனை இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அமெரிக்காவில் கறுப்பின வரலாறு மாதம் இன்று முதல் ஆரம்பம் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே